வணக்கம் நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் பத்து இந்த நாளில் நிகழ்ந்த பின்வாங்கியது பெரு நாட்டின் ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு எலியாஸ் ஹாவ் அவர்கள் தையல் இயந்திரத்திற்கான காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிரிட்டன் ஈரான் மீது பொருளாதார தடைகளை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜிப்ரால்டர் மக்கள் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழ் தொடர்ந்தெடுக்க வாக்களித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கினி பிசாவு போர்ச்சுக்கலிடமிருந்து விடுதலை பெற்றது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சுவிட்சர்லாந்து ஐநாவில் இணைந்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆண்டு ஐம்பத்தி பண்டோரா என பெயரிடப்பட்ட சிறுகோள் கண்டுபிடிக்கப்பட்டது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் தமிழறிஞர் உரையாசிரியர் கவிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கோவிந்த் வல்ல பந்த் உத்தரப்பிரதேசத்தின் முதலாவது முதலமைச்சர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஆர்தர் காம்ப்டன் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பசப்பா தனப்பா ஜாட்டி இந்தியாவின் ஐந்தாவது குடியரசு துணைத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு சி ஆர் ராவ் இந்திய அமெரிக்க கணிதவியலாளர் புள்ளியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு பி சுந்தரம் தமிழக இசையியல் அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு எஸ் தேவமணி மலேசிய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு அத்துல் குல்கர்னி இந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேஜர் காந்தரூபன் விடுதலைப் புலிகள் உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விவேகா தமிழக திரை இசை பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெயம் ரவி தமிழ் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சின்மை தமிழக திரைப்பட பின்னணி பாடகி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாகாஜிதீன் இந்திய மெய்யியலாளர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆலிவ் தாமஸ் அமெரிக்க நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எல் டி சாமி கண்ணுப்பிள்ளை இந்திய அரசியல்வாதி வரலாற்றாளர் மொழியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஆ செட்டியார் தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பாகிர் மகார் இலங்கை அரசியல்வாதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வி கே கானமூர்த்தி இலங்கை நாதஸ்வர கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் அமெரிக்க பழங்குடியினர் மரபு தினம் இது கயானா நாட்டில் கொண்டாடப்படுகிறது ஹண்டுராஸ் நாட்டின் குழந்தைகள் தினம் உலக தற்கொலை முயற்சி தடுப்பு தினம் ஜிப்ரால்டர் தேசிய தினம் சீனாவில் ஆசிரியர் தினம் என்று மேலும் உலக பேனா தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே